அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்ட சுண்டவழியிலிருந்து எசிமானுவேல் இந்த நாளிலும் சிந்தனைக்கான தலைப்பு புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தரிசனத்திற்கு ஏற்ற தகவல்களால் நீங்கள் நிரம்பியிருக்க வேண்டும் ஏற்கனவே நடந்த வரலாறு மற்றும் இன்றைய நிகழ்வுகளை அறிந்திருந்தால்தான் நாளைய தினத்தை எப்படி உருவாக்கலாம் என்று நாம் சிந்திக்க முடியும் அநேக தங்கள் பள்ளி படிப்பின் இறுதித் தேர்வு எழுதின பின்பு வேறு புத்தகங்களை வாசிப்பதும் இல்லை பேனாவை உபயோகிப்பதும் இல்லை அப்படியே உபயோகித்தாலும் அது வேலைக்கு செல்லும் பொழுது கையெழுத்து போடுவதற்கு மட்டும்தான் உங்களுக்கு எழுதப்படிக்க தெரிந்திருந்தும் நீங்கள் அதை சரிபர செய்யாவிட்டால் தண்ணீர் இல்லாமல் சாகிறவர்களுக்கு மத்தியில் தண்ணீரை வைத்துக்கொண்டு சாகும் பரிதாபத்திற்குரிய நிலையாய் அது காணப்படுகிறது நாளில் நல்ல புத்தகம் நல்ல நண்பன் போல காணப்படுகின்றது தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் தலைவர் அண்ணாதுரை அவர் புற்றுநோயால் அவதி அவதிப்படும் பொழுது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவெடுத்த பொழுது அவர் டாக்டரிடம் கூறினாராம் நாளைக்கு சிகிச்சை செய்யலாம் என்று அதற்கு டாக்டர் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அண்ணாதுரை சொன்னாராம் இல்லை நான் பயப்படவில்லை நான் ஒரு புத்தகம் வசித்துக் கொண்டிருக்கிறேன் அது பாதிதான் முடிந்துள்ளது நாளைக்குள் முடித்துவிடுவேன் ஒருவேளை அறுவை சிகிச்சையை நான் மறித்து போனால் புத்தகத்தை வாசி வாசித்து முடிக்க முடியாமல் போய்விடுமோ என்பதனால்தான் நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்று சொன்னேன் என்றாராம் ஆம் புத்தகங்களை வாங்குவதற்கு பணங்களை செலவு செய்யுங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வருங்கால சந்ததிக்கு நீங்கள் செய்யும் முதலீடு என்பது நன்றி